வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் மூன்று இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிபி முன்னூத்தி ஓராம் ஆண்டு உலகின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றும் உலகின் மிகவும் பழமையான குடியரசுமான சான் மரீனோ புனித மேரினஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி இருநூத்தி ஆண்டு பாலஸ்தீனத்தில் மங்கோலியர்களுடன் இடம்பெற்ற போரில் மாம்ாம்லுக்குகள் வெற்றி பெற்றனர் இதுவே மங்கோலிய பேரரசு அடைந்த முதலாவது தோல்வியாகும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க புரட்சி போர் முடிவுக்கு வந்தது பாரிஸில் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இதன்படி ஐக்கிய அமெரிக்கா பிரிட்டனிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக விடுதலை நெல் மற்றும் தானிய வகைகளுக்கு வரி செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தேம்ஸ் நதியில் பிரின்சஸ் அலைஸ் பயணிகள் கப்பல் பவல் அரண்மனையுடன் மோதியதில் அறுநூத்தி பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சர் மால்கம் கேம்பல் என்பவர் மணிக்கு முன்னூற்றி நான்கு மைல் வேகத்தில் வாகனத்தை இயக்கி சாதனை படைத்தார் சாலையில் முந்நூறு மைல் வேகத்துக்கு மேல் வாகனத்தை ஒட்டிய முதலாவது நபர் இவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் நிகழ்வாக போலந்து மீது ஜெர்மனி தாக்குதலை தொடர்ந்ததை அடுத்து பிரான்ஸ் அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகள் ஜெர்மனி மீது போரை தொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போர் நிகழ்வாக இத்தாலியை முதல் தடவையாக நேச நாடுகள் முற்றுகையிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கத்தார் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு சீனாவும் ரஷ்யாவும் பரஸ்பரம் அணு ஆயுதம் கொண்டு தாக்குவதில்லை என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரஷ்யாவின் பெஸ்லான் பாடசாலை படுகொலைகள் முடிவுக்கு வந்தன தீவிரவாதிகளால் பனைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த மானவர்கள் ஆசிரியர்கள் உட்பட முன்னூத்தி நாற்பத்தி நான்கு பேர் இந்த நிகழ்வில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக அளவில் நாற்பது கார்பனை வெளியிடும் நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் பாரிஸ் குளோபல் Climate Agreement எனப்படும் உலக வானிலை ஒப்பந்தத்தில் இணைந்தன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வடகொரியா ஆறாவதும் மிக சக்தி வாய்ந்ததுமான அணு ஆயுத சோதனையை நடத்தியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாசாவின் வைக்கிங் இரண்டு விண்கலம் செவ்வாய்க்கோளில் இறங்கி செவ்வாயின் மிக அருகன்மையான வண்ணப்படங்களை பூமிக்கு அனுப்பியது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காம் ஆண்டு ஜேம்ஸ் சில்வெஸ்டர் பிரிட்டிஷ் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வி கந்தையா இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன இலங்கையின் ஆறாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜக்கி வாசுதேவ் இந்திய ஞானி யோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரண் தேசாய் இந்திய அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விவேக் ஓப்ராய் இந்தி திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சாக்சி மாலிக் இந்திய மற்போர் வீராங்கனை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆலிவர் கிராம்வெல் இங்கிலாந்தில் முடியாட்சியை நீக்கியவர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிச்சர்ட் லைனல் ஸ்பிட்டல் இலங்கை மருத்துவர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சி இலக்குவனார் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே ராஜா இலங்கை வானொலி அறிவிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ப நீலகண்டன் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஏசி ஹமீத் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரா வீரப்பன் மலேசிய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராஜேஸ்வரி சாட்டர்ஜி இந்திய அறிவியலாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆ பா வெங்கடேஸ்வரன் இந்தியாவின் பதினான்காவது வெளியுறவு செயலாளர் இந்நாளின் சிறப்புகள் சான் மரீனோ அமைக்கப்பட்ட தினம் கத்தார் நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை